எல்லாம் உள்ள எதிரிய திருவுருளை திறமையற்கொண்டு நம்முடைய ரத்னமாநகரில் பந்து கேட்டு மகிழ்ச்சியிருக்கின்ற பெரியவர்கள் நம்முடைய மனோகரன் எல்லோருக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இன்றைய நிகழ்ச்சியாக உடுத்த என்ற பெரியவருடைய வரலாற்றை நாம் நினைக்கிறோம் நம்முடைய ஐயா அவர்கள் சித்தாந்தத்தை காட்டும் போது ஒரு குறிப்பு இன்றைக்கு காரைக்காலம் யாருடைய திருநாள் என்று அதை காட்டினார்கள் அது காட்டின பிறகு எனக்கு அதை பற்றி ஒன்று சொல்லாமல் போக மனமில்லை இன்றைய நாள் காரைக்காலமையாருடைய வீடு பேர இந்த திருநாள் மூன்று நாள் காரைக்காலமையார் தான் நம்முடைய திருமுறைகளுக்கு இன்றைக்கு அமைப்பிலே மிக மிக தொன்மையான அமைப்பில் வந்தது அதான் மூத்த திருப்பதிகம் என்றே பெயர் உண்டு இந்த பதிகம் என்றால் பத்து பாட்டு அந்த பத்து பாட்டில நிறைவாக இருக்கிற பாடல் திருக்கடை காப்பு அந்த திருக்கடை காப்பு என்ற பாட்டில இந்த பாடலை அருளியவர் பெயர் இது இந்த பதிகத்தை ஓதியதுனால பயன் என்ன என்பதை முடித்து காட்டுகின்ற பாங்கு இவற்றுக்கெல்லாம் முதல் முதல் வடிவு கொடுத்தவரே காரைக்காலம் யார் தான் அவர் பாடிய பதிகம் நான்கு நான்குலையும் இந்த அருமையான குறிப்பு இருக்கிறது அது கையில சென்றுவதற்கு முன்னே பாடினது பின்னே பாடினது இப்படி எல்லாம் இருக்குது அந்த பதிகத்தில் ஒரு அருமையான குறிப்புகள் இந்த மாதிரி இருக்கு அதுதான் பின்னே நம்முடைய ஞானசம்பந்தம் போன்ற பெருமக்கள் அப்படியே பாடிட்டாங்க ரொம்ப அருமையா அவர் பத்தாவது பாட்டுல பாடினார் இவர் பதினோரு பாட்டு பாடினாலதான் வச்சுக்கிட்டார் சில அமைப்ப பதியங்கள் வந்து பனிரெண்டா கூட இருக்கிறது ஞானசம்பந்த பதியங்கள்ல சில பதியங்கள் பனிரெண்டு பாடல்களாக இருக்கிறது பனிரெண்டாயிருந்தா பன்னிரெண்டு இன்னும் ஒன்று வாழ்கிறது இன்னும் அதிக பாட்டு கூட அது மாதிரி இருத்தனை பாட்டு முடிது அப்பொழுது ஒரு நீர் அது காரைக்காலமையார் அந்த பதிகத்தை கொடுத்த வடிவுதான் பின்னே இருந்த இவர்களும் அப்படியே போட்டினார் அருமையா செய்து அந்த அமைப்புல காரைக்காலம் யார் முன்னோடியாக நமக்கு அமைந்திருக்கிறார்கள் நினைக்கலாம் பெரிய புராணத்தில் காணப்படுகின்ற மகளிர்கள் மகளிராக இருப்பவர்கள் யார் யார் நிறைய மகளிர் அடியவராக இருந்து வர்றது அம்மா ஒண்ணும் அடியேன் அப்புறம் மங்கையரத்தியார் ஒருவர் அவர் வேற யாராவது பெண்கள் இருக்காங்களா பெரிய புராணத்தில் அடியவராக இருக்கின்ற தளபதியும்களார் இசைஞானியார் யார் சுந்தருடைய தாயார் அப்புறம் பெரிய புராணத்தில் வருகின்ற பெண்ணடியவர்கள் யார் யார் அப்படி ஒரு சிறுவர் மலர் அது மாதிரி பெரியவர் மலர் இல்ல இதெல்லாம் போடல அப்படி போடாத விஜய் விழப்பாக இருக்க முடியும் சிறுவர் மலர் அது அது வினாவை போட்டு விடையை தலைகளை போட்டு வச்சிருக்கிறான் அது சின்ன பிள்ளைகளுக்கு வெளியா இருக்கும் நினைச்சு தலைகளை போடுவானா இயல்பாகவே பெரியவராணத்தில் வருகின்ற பெண்ணடி அவர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டா விடையை அந்த பக்கத்திலேயே போடப்படாது மற்றதுக்கெல்லாம் பரட்டுற மாதிரி இதுக்கும் பரட்டணும் பதினஞ்சாம் பக்கம் பார்க்க அப்படின்னு பதினஞ்சாம் பக்கத்துல போட்டுவா யார் முதன் முன்னேவர் யார் இதுல முன்னேவர் யார் காரைக்காலம் யார் மங்கைய கருத்து யார் அப்படி ஒரே அமைப்பு சொல்லலாம் இந்த மூன்று பெருமக்களிலே பதிகம்பாடி அளவில் அருள் பெற்றவர் நம்முடைய அம்மையார் மங்கேஷ்கரசியார் சிறந்த தன்னுடைய கணவனாருடைய திருக்குறிப்பையும் மாற்றிவிடாமல் ஆனால் தன்னுடைய கொள்கையும் வைத்து மிக அற்புதமாக நடந்து கொண்ட பெரியவர்கள் நாகரீகத்தில் இசைஞானியார் ரொம்ப அருமையான சிவாச்சாரியார் விட்டு பெண்ணுங்களா ஆனால் ரொம்ப அருமையான தன்னுடைய கணவனாரோட ஒட்டி வாழ்ந்து நல்ல அருமையான ஒரு குழந்தையை நமக்கு தந்து போயிட்டாங்க அவ்வளவுதான் ஆனால் பதியம்பாடி அளவில் மிக சிறப்பாக வந்தவர்கள் இவர்கள் அமைப்பு இருக்கு இது போட்டுபிடி மூவரில் சிறந்தவர் யாருங்க கூடாது ஆமா அது எங்களுக்கு உடன்பாடு இல்ல மூவரில் சிறந்த அப்படி போயிட்டு அது பெரிய பிராணத்தை தொடர்றதுக்கு அவங்க அன்பிட் தகுதி இல்லைன்னு ஆமா ஏனென்றால் அடிவர் அறுபத்தி ஒரே தகுதியானவர் ஆனால் நடப்பதற்கெல்லாம் கூடாது அவர் அவருடைய அமைப்புல அமைந்திருக்கிறது என்ன இருக்குது இவர்கள் பாடல் பாடி செய்த இறுதி வரை கணவன் காரைக்காலமையார் தாமும் திருத்தி நாட்டையும் திருத்தி குலச்செறியாரோட அமைச்சரை பெற்று வாழ்ந்துள்ள அவரு அமைப்பு இது சிவாச்சாரியார் சிஞானியார் என்ன குழந்தையாருமையா பெற்றது கணவன் சொல்படி இருந்தது ஒரு கால இல்ல அதுல கூட இன்னொரு அமைப்பு என்ன கேட்டீங்கன்னா நீண்ட நாட்கள் வாழ்ந்தது யார் நீண்ட நாட்கள் வாழ்ந்தது யார் வாழ்ந்தது அடிவர் வரலாறு காரைக்காலமையார் உடலையே மிக விரைவில் போக்கிக் கொண்டு வேறு உடல் எடுத்தார் வேறு உடல் எடுத்தார் இந்த இது மாதிரி இப்படி வரும்போது கேள்வி கேட்கலாம் பெரியவர் மலர்ல தம் உடல் மாறி பாடியவர்கள் யார் யார் சிவசிவா ஆணு கொண்டு பெண்ணு கொண்டு இது பெண்ணுக்கு இது அம்மையார் திருமூலர் திருமூலர் திருமூலர் வந்து தன்னுடைய உடல் அல்ல வேற்றுடல் தானே வேற்று உடல் தானே தான் வந்தது யோகியவர் திருமூல திருமந்திரம் பாண்டதெல்லாம் ஆனா ஒரு இடையருடைய உடம்பு இடையருடைய உடம்பு அதிலிருந்து பாரு அப்ப உடல் மாறி பாடியவர்கள் யார் யார் என்றால் ஆணுக்கு ஒண்ணு பெண்ணுக்கு ஒன்று ஒருவர் அம்மையார் இன்னொருவர் நம்முடைய திருமூலர் சிவகாசியில் இருவரில் வருகின்ற பொழுது அவர் நம்முடைய திருமூலர் உடல் மாறியவர் மனித உடல் மனித உடல் தான் ஆனா தன்னுடைய யோகியர் உடலை விடுத்து அந்த இடையருடைய உடலிருந்து பாடினார் நம்ம அம்மா வந்து இந்த உடலையே வேண்டாம் என்று வெறுத்து எப்படி பண்ண பேர் இந்த ரெண்டு பேத்தல் கூட கொஞ்சம் வேற்றுமே இருக்குது என்னது இவர் வந்து விரும்பி இதனுடைய உடல் வேண்டாம் பெய்வடி வேண்டும் என்று விரும்பி பெற்றவர் காரைக்கால் அம்மையார் விரும்பாது பெற்றவர் திருமூல ஆமா விரும்பினாரா எல்லாம் உடல் மாறிப்பாடி அடிவாளி யார் யார் அவரது இருந்த ஒற்றுமை வேற்றுமைகளை விளக்குக ஒற்றுமை வேற்றுமைகளை விளக்குகல் எம்ஏ கேள்விதான் பெரிய வந்து சிறப்பு விருப்ப பாடமாக ஒரு எடுத்து பெரிய புராணம் தான் எங்களுக்கு எம்இவில் எடுத்துக்கணும் விருப்பமா ரொம்ப காலம் கம்பராமாயணம் தான் என்ன விருப்ப கம்பராமாயண தான் அப்புறம் தான் எண்பதுக்கு பிறகு சென்னை பழகத்துல சொல்லி பெரிய புராணத்தை வந்து வச்சோம்ங்களா பெரிய புராணம் இருக்கட்டும் அது கொஞ்சம் லேசான எதிர்ப்பு கூட என்ன எதிர்ப்புன்னா ரிஜிஸ்டர் பதிவாளர்களுக்கு என்ன தெரியும் பாவம் அவருக்கு தெரியாது என்னங்க இது என்ன நீங்க வச்சு பழக்கமா போச்சு ராமாயணம் அப்படின்னாரு எல்லாம் பழக்கந்த வீர பழகணும்னு அவருக்கு சொன்னது தெரியுமா நமக்கு நான் அதுக்கு ஒரு பாட்டு சொல்லுவேன் பழக்கந்த வீர பழகுவதன்றி உழப்புவதன்படி உந்தி அருமையான ஒரு பாட்டு இருக்கு அது தெரியாது எல்லாம் பழகுனாய்யா ஏன் ஒரு நூல் தான் வைக்கணுமா பல இருக்குது பல எம்ஏ மாணவர்கள் சில கல்லூரில வந்து விருப்பம் ராமாயணம் எடுத்துக்கிட்டா சில கல்லூரில பெரியவரம் எடுத்துக்கிட்டுமே அப்படினா அதுக்குரிய சிலபஸ் எல்லாம் வந்து தரணும் நீங்க தான் தரணும் தர்ற உண்டா அப்படி வகு போய்கிட்ட அது மாதிரி வருகின்ற பொழுது உடல் வேறுபட்டு பாடியவர்கள் யார் யார் அவர்களிடையே காணும் ஒற்றுமை வேற்றுமைகளை விளக்குக என்று கேட்டார் உடல் வேறுபட்டு பாடியவர்கள் பெண்பாளாரில் அம்மையார் ஆண்பாளரில் திருமூலர் திருமூலர் மனித உடலேயேதான் பெற்றார் அவர் பெய் வடிவை வேண்டி பெற்றார் வேண்டி பெற்றார் அந்த உடம்பு வேண்டி பெற்றது இவர் வேண்டாது திருவருள் குறிப்பினால் பெற்ற உடம்பு அவ்வளவுதான் உடல் நினைக்கல வச்சதற்கான உடம்பில் திருவுருள் குறிப்பினால் பெற்ற வேண்டாது பெற்றது மரபுபடி வந்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு இருக்கிற வேற்றுமே வேண்டாது பெற்றவர் திருமூலர் வேண்டி பெற்றவர் கரைக்கால ஒரு சுழி சுழிக்கணும் ஏன் அப்படி சொல்லக்கூடாது மரபுல வேண்டி பெற்றவர் வேண்டா திருவருள் குறிப்பால் பெற்றவர் திருவருள் குறிப்பால் பெற்றவர் என்று எழுதணும் அதுதான் சமயமரபு சமயமரபு திருவருள் குறிப்பால் பெற்றவர் எழுதணும் அப்புறம் அந்த நூல்களுக்கு இடையே இருக்க ஒற்றுமை வேற்றங்களையும் எழுதுகா ஒரு தீசிசே முடிஞ்சு அவர் பாடியது நான்கே பதிகம் இவர் பாடியது மூவாயிரம் அவர் பாடியது இரண்டு இடங்களில் பாடியது இவர் பாடியது அரச மரத்தடியில் இருந்து பாடியது இவர் பாடியது குறிப்பிட்ட சில ஆண்டுகளில் அவர் பாடியது மூவாயிரம் ஆண்டுகள் ஆண்டுக்கொரு பாடல் இவர் பாடிய பாடல் பதிகமாக அமைந்தது அவர் பாடிய பாடல் ஒன்பது தந்திரங்களாக அமைந்தது யோக நிலை மற்றவற்றையெல்லாம் விரித்துக் கூறுவது பிடிச்சு பிடிச்சுடா ஒற்றுமை வேற்றுமைகளை ஆய்கேன்னுட்டா அவ்வளவுதான் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய இப்படி எல்லாம் சிந்தனை ஐயாவர்களால் தான் அவருடைய திருவள்ளிகள் வணக்கம் என்னென்னா சித்தாந்தத்தை காட்டும் போது இதுல இந்த நாயன்மார் வரல மூணு நாலு தொண்ணூத்தி ஒன்பதுன்னு போட்டு காரியக்காரம் ஏற்பட்டிருந்தது அதை பார்த்த பிறகு அவரை பற்றி சொல்லாமல் போதே அறமல்ல முறையும் அல்ல அதனால் அவர்களை பற்றி மற்றதெல்லாம் தெரியாது என்ன அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது மிக அருமையான இப்படையா ஒன்றே ஒன்று நான் சொல்லியிருக்கிறேன் சொல்லலையோ தெரியல பெருமிநிலை குறும்பர்க்கும் பேயா இருக்கும் என்று பாடுகிறார் நம்முடைய சுந்தரமுன் சுவாமி பெருமிநிலை குறும்பர் தெரியுது பேயா இருக்கும் அடி அவருடைய இயற்பெயர் என்ன காரைக்கால இயற்பெயர் என்ன புனிதவதி அல்லீங்களா பிறகு பெற்ற பெயர் காரைக்கால் அம்மையார் அப்படிங்களா பெருமானே வறுமள் நம்மை பேணும் அம்மைகான் உமையே என்று சொன்ன இதை வச்சுக்கிட்டு சில ஆராய்ச்சி இறைவனுக்கு அப்பா அம்மா இல்ல அதனால காரைக்காலம்மையார அம்மான்னு அழைச்சிக்கிட்டார் என்ன ஆராய்ச்சியோ முருகா முருகான தாயும் ஏழு தந்த ஏலி தாந்தி என் காணி அப்படி இருக்கிற அவனுக்கு ஒரு அம்மா பட்டான என்ன இங்க பொருள் கேட்டா பதிப்ப பாசத்தினால ரொம்ப அதிகமான விருப்பத்தினால சொன்ன வரும் இவள் நம்மை பேனும் அம்மை காணுமையே அம்மையே நம்மைப்பேனும் அம்மனு சொன்னா இப்ப நம்ம சொல்ல சின்ன குழந்தைய சொல்லியா வேண பெத்த அம்மல்ல தங்கம்ல அப்படின்னு ஒன்னைய பெத்துட்டு அது அந்த அன்பின் உரையினால் சொன்னதை தவிர அவருக்கு இதுவரை கடினமா இருக்கு இப்பெருமை செயர் வடிவம் வேண்டி பெற்றனல் இப்பெருமை செயர் வடிவம் வேண்டி பெற்றனல் விருப்பமா பெற்றார் செயர் வடிவம் வேண்டி பெற்றனள் என்று பெருமான் சொல்லுகிறார் பெருமான் சொல்லுகிறார் ஆனா வரி ஆறு சேக்கலாருடைய திருவாக்கு பெரிய பெருமான் சொன்னதாக சேக்கலா பெருமான் அப்படி சொல்லுகிறார் இந்த வடிவை வேண்டி பெற்றாள் எப்படி சேக்கிலார் தெரிந்து கொண்டார் ஆராய்ச்சி மாணவன் கேட்கிறார் ஐயா இந்த வடிவு அந்த அம்மாளுக்கு வேணும்னு கேட்டது வேண்டித்தான் பெற்றாலும் இப்படி சொல்லுவதற்கு சேக்கிளார் சொல்வதற்கு என்ன ஆதாரம் நான் காரைக்காலம் யார் எம்பிள் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்றது அவர் பாடிய நான்கு பதியங்களிலே மூன்று பதிகத்திலும் பேய் பாடியதென்றே குறிக்கிறார் பே பாடியது என்றே குற பதியைக்கால் பேய் சொன்ன என்று சொல்ற இதுதான் சேக்கலா பெருமான் இந்த மாதிரி வரலாறு அமைப்பதற்கு காரணம் என்னது இப்பெருமை தேர்வடிவம் வேண்டி பெற்ற சொல்வதற்கு காரணம் ஆயிற்று தாம் பாடிய பதியம் நான்கு என்னும் மூன்று அமைப்பில் காரைக்கால் பேய் பாடியது என்று சொல்வார் அதனால் தான் சுந்தர பெருமானும் பெருமிழலை ஏன்னா அம்மாவுக்கு வச்ச புனிதவதிங்கிற பெயர்லேயும் அந்த அம்மாவுக்கு பற்றி அம்மையாருங்கிறது ரொம்ப தன்னை பத்தி உயர்த்தி சொன்னவங்க அத போய் சொல்வார தன்னைத்தான் உயர்த்தி உயர்த்தி கொள்ள மாட்டார் பின்ன எது விருப்பம் இந்த பேய் தான் விருப்பம் எதனால் மூன்று பதியங்களில் திருக்கடை காப்பில இந்த காரைக்கால் பேய் அருடைய என்று பாடுவதனால் பெருமை செயர் வடிவம் வேண்டி பெற்றுநாள் என்றார் அப்படி தான் என்ன அப்படிப்பட்ட ஒரு அருமையான பெண்மணியார் இருந்து பதியத்திற்கு எல்லாம் தோற்றுவாயாக ஒரு பதியம்னா எப்படி இருக்கணும் எப்படி அமைக்கணும் என்பதை பற்றி அருமையா செய்தவர் இன்னொன்று நல்ல இசை கருவுகள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறது நம்முடைய ஜலபதி ஆரத்தில் இசைக்கருவிகள் குறிக்கப்படுது அப்புறம் திருமுறைகளில் இசைக்கருவிகள் குறிக்கிதுன்னா முதல்ல இருக்கிறது காரைக்காலம் ஏறல அப்புறம் பின்னால் இவங்களும் குறிக்கிறாங்க ஞானசம்பந்த வருது இசைக்கருவிகள் பலம் வருகின்றன ஆனாலும் முதல் முதல் இசைக்கருவிகளை திருமுறைகளில் குறித்த பெருமை நம்முடைய காரியலமையில ஒரு பாட்டுல அதெல்லாம் தட்டி தக்கை தண்ணுமையும் தெரியுது மருதெல்லாம் ஒன்னும் தெரியல ஏன் அந்த கருவிகளே நமக்கு வந்து பின்னால இப்படி எல்லாம் இருக்கின்ற ஒரு அருமையான பெருமாட்டினுடைய திருவடிகளை நாம் வணங்கி இப்பொழுது உருதிர பசுபதியாருக்கு வருகிறோம் இவர் உருதிர பசுபதியார் பாட்டு பத்தே தான் பத்து பறவடி பாங்குடைய பத்து பாட்டு தான் இருக்குது அவரை பற்றி வரலாறு வரலாறு இல்ல மிக சின்னதான் சேக்கலாருடைய திருவடியை பின்பற்றி போதனால நமக்கு இந்த ஒரு ஒன்றரை மணி நேரம் சொல்லலாம் இல்லையானால் ஒரு செகண்ட்ல முடிச்சுள்ள அவ்வளவு அப்படிப்பட்ட அமைப்பு இப்பொழுது நாம் நேரடி திருத்தலையூர் செல்கிறோம் அல்ல இது சோழ இருக்கிற இடம் நீளத்தின் ஓங்கிய நீ வந்தேடும் பெரும் பூனல் நீத்தம் மலர்தடம்பானை வாயல் போகு பொன்னாட்டு அருமையான நிலத்தில் ஓங்கிய இந்த நிலத்தில் ரொம்ப அருமையா வளமாக வருகின்ற பேராறு நம்முடைய காவிரி பேராறு பொன்னி நாடு அதனால காவிரி நாடு என்றெல்லாம் சொல்லுகிறோம் அந்த பொன்னி நன்னாட்டு மாலர்த்தை வயல் புகு பொன்னாட்டு ஆனால் தண்ணி ஒரு சொட்டு கூட வீணாக்கல என்னன்னா எல்லா நீரும் அருமையா வளமாக வயல் புகுகின்ற நீராக மாற ஒன்னு வயல் புகும் அல்லது குளம்புகும் இதெல்லாம் எஞ்சி இருக்கிற தண்ணீர் கடல் புகும் ஆகவே வயல் புகும் ஒரு மருங்கு இன்னொரு மருங்கு ஆங்காங்க இருக்கிற குளம் புகும் இவற்றிலாம் எஞ்சிய நீர் கடல் புகும் அதனால கடல் புகும் என்று சொல்ற அப்ப கடைசியா போய் கலப்பது அங்க என்னுடைய குட இருக்கிற கணவனை கடலை கடக்குது இப்படி வயல் போகும் பொன்னியினு நாட்டு என்ன பண்றது சிறப்பது யாரும் நிறைய வந்தது நினைச்சு செய்யல ஏதோ வந்தது வந்துட்டு வராம இருக்க முடியதா காவிரி நினைக்கின்ற போது புலவாய் வாழி காவிரி என்ன நினைப்பு தான் தன்னை புனந்தாலும் புலவாதொழிதல் கயற்கண்ணாய் மங்கை மாதர் பெருங்கத்தண்டு அடிந்த காவிரி எத்தனையோ பேர் தான் பார்த்தாங்க ஆனா காவிரி அந்த சோழனுக்குரிய மனைவி ஆகும் ஆனால் அந்த சோழன் காவிரி ஆகிய மனைவியின்றி கங்கையும் தனக்கு உடையவனாக இருப்பவனாகவும் கொண்டு ஒரு பக்கம் சோழ எதுவரை இருந்தது இமயம் வரை சென்றது கங்கையும் தனக்கு உரியதாக இருந்தது என்ற சோழ நாட்டை பேரரசனுடைய பெருமையும் விளக்குகிறது இன்னொரு பக்கத்தில் கற்பின் சிறப்பையும் விளக்குவது ஏன் தான் எடுத்துக்கொண்ட காப்பியம் ஒரேசால் பத்தினி உயர்ந்தோ ஏத்தலும் என்பதனால அந்த ஒரைசால் பத்தினி ஏத்தணும் கற்பு கடைசி ஏற்றணும் அதனால காவிரியே தாயே அம்மா உன் கணவன் சோழன் மணந்துகிட்டான் முதல்ல கங்கைங்கிற ஒரு பெண்ணையும் மனந்துகிட்டான் மணந்ததுனால நீ அதுக்காக கங்கை நீங்க ஊடமாட்ட கோவிச்சுக்க மாட்ட ஏ கங்கை தன்னை புனந்தாலும் புலவாதொழித கயற்கண்ணாய் மங்கை மாதர் பெரும் கற்பென் தடிந்தேன் வாடி காவேரி இது எதை விளக்குது எங்கேயே சுத்தி விட்டு உள்ளூர்லயே ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறந்து அதுக்கு டாம் டாம் பண்ணி தானத்தை பண்ணி இல்லவா டாம் டாம் பண்ணி தானத்தை பண்ணான் தானத்தை பண்ணி கூட இருக்கலாம் சொந்த ஊர்லேயே கட்டண இருக்கும்போது இன்னொருத்தோட தொடர்பு கொண்டதே தப்பு அது குழந்தை பிறந்ததுன்னா கண்ணுங்க அதை செய்யறதா அதை டாம் டாம் போட்டு ஊர் தானம் பண்றான் ஊர் தானம் பண்ண அவனை போல மடைய வேறவனும் அப்படி இருந்தும் கூட ஒரு கால இலையில மீண்டு வந்த ஏன் கவலைப்பறீங்க சிலம்புல கொண் சிலம்பு இருக்குது ஏன் கவலைப்படுறீங்க புலவாதொடிதல் கயற்கண்ணாய் மங்கை மாதர் பெருங்கற்பு என்று அறிந்தேன் பின்னால் வருகிற காப்பியம் மாதிவிதன்னை புணந்தாலும் கண்ணை புலவாதொடிதல் பெருங்கற்ப அறிந்தேன் வாழி என்று சொன்னார் எனவே இப்படி எல்லாம் வைத்து பாடுகின்ற காவிரி நாடு குலத்தின் ஓங்கிய குறைவிலா நிறை கூடி குழுமி தளத்தின் மேம்பாடு நலத்தது பெருந்திருத்தலையூர் அந்த காவிரி சூழ்ந்த நாடுகள்ல எத்தனையோ கிராமங்கள் இருக்குன்னா திருத்தலையூர் என்பது ஒரு அருமையான கிராமம் நல்ல சிறு சிற்றூர் வேள்வியின் வளர்ந்தி நல்ல அங்கிருப்பவர்களெல்லாம் வேலு செய்வாரலாம் எழு கேள்விப்பட்டேன் வளர்க்கின்ற அந்த ஒளி இருக்குதே அந்த ஒளியினுடைய புகை போயிடுச்சுன்னு சொன்னா மேலே இருக்கிற அந்த தொளையிட்டு அந்த ஓச மண்டலம் இருக்குதே அந்த மண்டலம் வந்து அடைக்கப்படுதான் எனவே இந்த மாதிரி எது நாம எங்க இருக்கிற குப்பையெல்லாம் விட்டு அந்த புகை போய் பெற வேணும் அல்லது பிணக்காடுகளில் எறிகிற அந்த பிணத்தை போய் போனால இந்த வேலி இந்த மாதிரி அரசே கென்று குறிப்பிடப்பட்ட சில அந்த மரத்தினுடைய அமைப்புகள் இருக்கின்றன அவற்றை அந்த நெய் அந்த ஒலியினாலே செய்யப்படுகின்ற அந்த செல்லுமானால் அந்த புகை அந்த மேலே இப்பொழுது அவ்வப்பொழுது தொலையாக இருக்கிற நமக்கு அச்சமாக அந்த தொலை அடைகின்றது அதனால வானிப்பன வானத்தையும் கூட போய் காக்கின்றதாம் எது மறை அவர் வேள்வியின் வளர்த்தி இதெல்லாம் ரொம்ப சங்கடமா போச்சு அப்படியானா இந்த நாட்டுல மறைன்னா என்ன மறை போச்சுங்களா பெரிய ஆராய்ச்சி நடக்குது மறை என்பது வேதம்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற வேதமா அல்லது இதுக்கு முன்னிருந்த வேதமா இதெல்லாம் பெரிய ஆராய்ச்சியில மண்டையை போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்குதுங்களா இருக்கிற ஆய்வெல்லாம் எல்லாம் வைத்து நோக்கும் போது பெரியவர்கள இப்ப இவங்க சொல்றேத வேதம் வந்தது அதுக்கு முன்னே இருந்த வேதம் இருக்கின்றன நச்சினார்கனிய குறிக்கிறது தொல்காப்பித்துல தொல்காப்பிய ஒரே ஆசிரியர்களை குறித்ததுல நச்சினார்கணியர் தான் இந்த ஒரு உண்மையை முதல் முதல் குறிச்சுவோம் இந்த ரிக்வேதேத சாமவே அருணவே ரொம்ப பின்னால் வந்தது அதற்கு முன்னே இருந்த வேதங்கள் இருந்தன என்று சொல்ற அப்புறம் மரமழிகள் பண்றதும் அதெல்லாம் தமிழில் இருந்ததா ஆங்கிலத்தில் எது மரமழில் இருந்ததா என்பது பற்றியெல்லாம் ஆய்வெழுதியிருக்கிறார்கள் தமிழ் மறை என்றே அதனால வேதம் சொன்ன உண்மை திடீரெனி பெருக்கிற வேதம் தான் என்பதை கருதுவதற்கு இடையில்லை என்று மட்டும்